பின்னர் எழுந்து தொழுவதை நான் கண்டேன் இது பற்றி ஜரீர் அலி அல்லாஹும் அவரிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லும் அலிஹசம் அவர்கள் இவ்வாறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் என பதில் கால் உரையின் மீது மசூகு செய்து கொள்ளலாம் என்ற கருத்துடைய அறிஞர்களுக்கு ஜரீர் அலி அல்லாஹூன் அவர்களின் இச்செயல் மிகச் சிறந்த சான்றாகும் காரணம் ஜரீர் பின் அப்துல்லாஹூ அலி அல்லாஹூன் அவர்கள் நபிசல்லும் அலிஹி வல்லம் அவர்களின் காலத்தில் கடைசியாக இஸ்லாத்தை தழுவி என்று இப்ராஹிம் குறிப்பிடுகிறார்